கண்ணியத்திற்குரிய பாடத்தில் ஒரு லேசான கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய தொழுகையுடைய விஷயம் தான் ஆனால் இந்த தொழுகையுடைய விஷயத்துல நம்ம எவ்வளவு கரிசனம் செலுத்துகின்றோம் இதனால என்ன விபரீதங்கள் ஏற்படும் அதை இன்னைக்கு பார்ப்போம் கொழுகையை நேரம் சின்ன ஒரு விஷயம் மட்டும்தான் எடுக்கணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தொழுகையுடைய பருவது பதினேழு திருமாளி ஞாபகத்துல கட்டாயமாக இருக்கணும் அந்த பதினேழுலேயும் வாயால் மொழியப்பட வேண்டிய பருதுகள் கொஞ்சம் இருக்குது அந்த பதினேழு பருதுகள்லையும் வாயால் மொழியப்பட வேண்டிய ப்ரொனன்சேஷன் உச்சரிப்பு ஒன்னே அல்லாஹு அக்பர் தக்வீர் சொல்றது ரெண்டாவது விஷயம் அல்ஹம் ஓதுறது மூணாவது விஷயம் அத்தஹையத் ஓதுறது நாலாவது விஷயம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா ரொம்ப சிம்பிளான நாலு விஷயங்கள் வாயால சொல்ல வேண்டிய பருதுகள் மக்கள்லாம் கையால செய்யறது கண்றது குனியறது எலும்புறது பருது கட்டாயம் செய்யுலன்னு சொன்னா அவருக்கு தொழுகையே கூடாது எப்படி உதாரணத்துக்கு சொல்லுவோம் தொழுகுறாரு ஒது இல்லாம தொழுதாரு என்ன சொல்லுவாரு தொழுகு இல்லைன்னு சொல்லுவோம் பருதை விட்டுக்க பொது செய்யறது ஒரு நிபந்தனை ஒரு பருதை விட்டுக்க ஒருத்த ஒரு தொழுதா நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு தொழலை நாளைக்கு அல்லாட்டா அவரு போறாரு நூறு வருஷம் தொழுது இருக்குறான்னு அல்லா சொன்ன நீ தொழுவே இல்லை இல்ல யாருலாம் நான் சக்தியரோட இமாந்த மாதத்தோடு தான் தொழுவேன்னு சொன்னாலும் அல்லா ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது ஏன் ஒரு பரது ஒரு அடிப்படையான உடம்புடுறாரு அதை போலவே இந்த நாலு பரதுகள் இருக்க வாயாத சொல்ல வேண்டியது இதை கட்டாயமாக சொல்லணும் ஒண்ணு அல்லாஹு அக்பர் இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்கணும் இதுலதான் சப்ஜெக்டே இருக்கு விஷயமே இருக்கு நான் சொல்ற இந்த அக்பர் இருக்கிறேன் அது உண்மையை காட்டி தரக்கூடிய அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பூர் ஒழுங்காக சொல்லணும்னு வச்சீங்க தொழுகையே கூடாது நாங்க அறுபது வருஷம் தொழுகு இருக்கும் கூடாது அல்ஹந்தூரா நாலே நாலு விஷயங்கள் ஒன்னு அல்லாஹு அக்பர் சொல்றது அல்ஹந்தூசூரா ஓதுறது அத்தகையா தோதுறது செலவா தோதுறது அதோட சேர்த்து அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல இந்த அஞ்சு கட்டாயம் சொல்லணும் வாயால சொல்றதுக்கு வாய கட்டாயம் பழக்கப்படுத்தித்தான் ஆகணும் இதுல யாருக்கும் எந்த எக்ஸ்கூஸும் கிடையாது ஏன் இதை நான் சொல்றேன்னாக்கா அல்லாஹு அக்பர் கூட ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம் பல இடங்கள்ல நான் சொன்னேன் இந்த ஊரும் இந்த ஊர் மக்களும் மறக்க முடியாத ஒரு இந்த ஊர் மக்களுக்கு நன்மைகளை கொடுப்பான் ஏன்னா இந்த இடத்துல நிறைய பாடங்களை நடத்துறது மூலமாக நிறைய அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இங்க பாடம் நடத்துன சில விஷயங்கள் எனக்கே புரிய வந்துச்சு ஒரு மதரசால ஒரு குறுகிய வட்டத்துல நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நாம புராணி சந்தேகம் படிச்சு கொடுத்ததுக்கும் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இங்க வந்து பார்த்த உடனேதான் எவ்வளோ நலவுகளும் நமக்கு தெரிய வருது திருத்த வேண்டிய விஷயங்களும் வருது இங்கே நிறைய விஷயங்கள் நடத்திட்டு பல இடங்கள்ல போய் இது இங்கே நடத்துகிற விஷயங்களை சப்ஜெக்டை செஞ்சு பார்த்தா எங்க போனாலும் சூரா பார்த்தி அலக்து சூரா நான் நினைக்கிற ஓதுவாங்க எல்லாரும் ஓதுவோம் அலமந்தசுரா தெரியாத யாருமே இருக்க மாட்டோம் ஓதுவோம் எங்க போனாலும் அதுல ஒரு ரெண்டு பேரோ மூணு பேரோ நாலு பேர் ஓதுனாங்க இப்படி இருக்கிறாங்க அலஹந்துசுரா ஓதுறாங்க கிட்டத்தட்ட அது பிழை இல்லை அப்படி அவர் அலஹந்துசுரா ஓதறது ஹராம் அல்லா பாதுகாக்கணும் விளங்கி அவர் இப்படி அலஹந்துசுரா ஓதுனா அவர் காப்பிரா போயிடுவார் நம்ம தெரியாம ஓதிட்டு இருக்கிறோம் வெளிங்க ஓதுனா காப்பிரா போயிடுவார் கட்டாயமாக இந்த அஞ்சுக்கும் நம்ம டைம் எடுத்து எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல ஒரு ஆளி யாராவது ஒரு ஒரு ஆளை பிடிச்சி இதை நாங்கள் திருத்தி ஆகும் அதுல ஒரு பிழையை சுத்தி காட்டுறோம் பாருங்க இது எவ்வளவு பெரிய பிழை என்னத்துக்கு வரோம் அல்லாஹுக்கு முன்னுக்கு சுஜி செய்றதுக்காக வரும் அல்லாஹ் கண்யப்படுத்த வரும் என்ன ஓதுறோம் எல்லாம் கேட்கிறோம் நீங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கு நீங்க ஓதும்போது ஓதி பாருங்களேன் எப்படி ஓதுறீங்க ஓதுறோம் சரியா ஆனா பெரும்பாலும் இதுல எப்படி ஓதுறவங்க இருக்குன்னா அல்ஹந்து என்ன வருவாங்க அல்ஹந்து அவர் பெருசா அவர் யோசிக்கிறதா அல்ஹந்தா ஓதா சொல்றாங்க அனைத்திரத்துவர்களை கட்டாயம் சிறுத்தியாக நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் விளையாட்டு அல்ல தொழுகு பருள் விட்டா தொழுகியே கூடாது என்ன பொருள் தெரியுமா அல்ஹந்து அது ஹந்து கொஞ்சம் சாப்பிட்டாக்கி சொல்லணும் இல்லைன்னா அது ஹந்து நாம சொல்றதுக்கு என்ன பொருள் தெரியுமா எல்லா விதமான மரணமும் அல்லாம்கிட்ட சொன்ன நல்லா தான் சாவ போறான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொல்லி நாங்க சொல்லு கூடுமாங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோம் இது ஒரு பிழையா பொதுவா எல்லாரும் செய்யற பிழை அல்ஹந்து என்ன உதறோம் அல்ஹந்து இல்ல அவ்வளவுதான் என்ன அர்த்தம் எல்லா சாவும் எல்லா மரணம் எல்லாருக்குதான் நல்லா மொத்த போன நல்லா பாதுகாக்கணும் இதுதான் நாங்க ஓதுறதா இந்த துணைக்கு எல்லாருக்கும் அந்தஸ்து கிடைக்குமா இப்ப விலங்குதான் நாங்க கேட்டாலும் அவர் என்ன காரணம் நாம நினைக்கிறேன் அஞ்சு நேரம் சில பேர் தகவல் கூட சொல்லுறாங்க வியாபாரத்துல வரக்கத்தில் குடும்பத்துல பிரச்சனை தேட மாட்டேங்குது எல்லாம் பாதுகாக்கணும் இந்த ஓதுல ஓதுறதுக்கு எல்லாம் இப்படி நம்மளை வச்சிருக்கிறதே பெருசுதான் ஒன்னா ரெண்டாவது பாருங்க இது பெரும்பாலும் நிறைய பேர்த்த கேட்டு என்ன அர்த்தம்னா இறைவா உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகின்றோம் நாங்க உதவியை தேடுறோம் பொருள் ஆனா கொஞ்சம் சத்து சப் தொண்டையில கொஞ்சம் மாத்தி ஓதுட்ட நஷ்ட மட்டும்தான் நாங்கள் வணங்குறோம் நாகுது அதே கொஞ்சம் சின்ன பிள்ளை இருக்காது பெருசாக யோசிக்கிற அளவுக்கு இல்லை ஆனா ஈயாக்க நஷ்டம் என்னத்தையும் அர்த்தம் ஒன்ன மட்டும்தான் உலகத்துல நாங்கள் கேவலப்படுத்த வந்துருக்கோம் அல்லாஹ் ஒண்ணுக்கு வந்து கேவலப்படுத்த வந்திருக்கோம்னு சொன்னா எப்படி இருக்கும் இங்கே இருக்கு இது சாதாரண குழைகள் ஆனா இவ்வளவு பாரதூரமான பிள்ளைங்களும் எங்களுக்கு விளங்குது அதனால கட்டாயமாக ஒரு நேரம் ஒன்று ஒரு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உங்க உங்க வயசுல ஒரு அறுபது வயசுக்காரங்க இதுல வைக்கப்படுறதுக்கு வேலையே இல்ல இல்ல உங்களுக்கு அப்படி செய்றதுக்கும் கூச்சமாக தனிப்பட்ட முறையில ஆஹ் அதிரத்துட்ட பள்ளி மாம்ட்ட அவர் சின்ன வயசா இருக்கிறா அப்படி பாக்காங்க இது பரவு நீங்க உங்களுக்கும் அல்லாவுக்கும் சத்திர போய் நிக்க போறது இது யாரும் வந்து இது செய்ய இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டு அவங்க பிள்ளையே நம்ம வச்சுக்கோ நம்ம புள்ள தவறுதலாங்க நம்மள வாடா போட்டு பேசிட்டுதான் என்ன நடக்கும் சொன்னோம் பிள்ளைக்கு தெரியல மரியாதைங்கிறது தெரியாதான் வளர்ந்து வருது டயவாப்பான்னு சொல்லிட்டு சின்ன செய்வோம் ஓன்னு கொலைன்னு கொடுப்போம் நீ இப்போ இது பழகக்கூடாது பின்னாடி ஒரு பிள்ளைக்கு நாம இவ்வளவு கவனம் செலுத்தினா ஒரு அல்லாஹ் உன்னுக்கு ஒரு அடியான ஆகிறதுக்கு நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வெறும் அஞ்சு விஷயங்கள் தான் வருது வேற எதுவுமே நீங்க சொல்லுங்கிற தேவை இல்லை என்ன ஒன்னு அல்லாஹ் சொல்றது ரெண்டாவது அல்ஹந்துசூரா ஓதுறது அல்ஹந்துசூரா இல்லை து அடுத்த விஷயம் அத்தகைய தோதுறது அடுத்த விஷயம் செலவா தோதுறது அடுத்த விஷயம் அசலாம் வரமத்துல்ல கொஞ்சம் நேரம் எடுக்கணும் கொஞ்சம் பழகணும் எனக்கு நிறைய வயசு முதல் தானே இருக்கிறீங்க மசாலா உங்கள்கிட்ட படிச்ச நிறைய பாடங்கள் பல இடங்கள்ல பல மக்களுக்கு ஒரு ரொம்ப கவலைப்படுறாங்க மசாலா நம்ம ஒரு மக்கள் இதான் நம்ம இந்த விஷயங்களை படிக்கணும் கொஞ்சம் கவலை எடுக்கணும் ஒரு நேரம் செய்யணும் நீங்களே ஒரு யோசனை செய்யுங்க எப்படி செஞ்சால் நல்லா கட்டாம திருத்திக்கொள்ளும் அவ்வளவு பெரிய மதரசா இருக்கிற ஊர்ல இது இப்படி தவறு செய்யக்கூடிய இருந்து நாளைக்கு எல்லாம் பாகாட்டிங்க எங்களை கை காமிச்சு கொடுத்துட்டீங்கன்னா எல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால ஒரு படிச்சு கொள்ளும் ஏன்னா விளங்குறதுக்குன்னு ஒரே சின்ன ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடும் எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு கூச்சம் அப்ப இதெல்லாம் படிச்சு கொள்ள ஏழா செய்ய அப்படி நினைக்காது ஹம் இந்தியால எனக்கு இப்ப வயசு முப்பத்தி அஞ்சு ஆகுது முப்பத்தி ஏழு ஆகுது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இருபத்தி மூணு விட சின்ன வயசு கூடிய வந்து இப்ப சொன்னாரு என்னை விட சின்ன வயசு அப்போ இருபது வயசு கிட்டத்தட்ட அந்த புள்ளி எனக்கு அந்த பிள்ளைக்கு இருபது வயசு பிள்ளை வந்து என்று சொன்னார் அதெல்லாம் இங்கே வாங்க மாட்டோம் செய்தி சொல்றேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஹாஜியாரை சொன்னார் அந்த ஹாஜியார் இப்பவும் இருக்கிறார் அவரை பேரையும் சொல்றேன் மலக் முகமது ஹாஷின் அவரோட பேர் தமிழ்நாட்டில் போனாக்கா அவரை தெரியாதவங்க இருக்க பெரிய லெதர் கம்பெனியோட சுந்தக்காரர் கோடிஸ்வரர் கப்பல் ஓடுது அவருக்கு கப்பல் ஓடுது அதெல்லாம் பழுத்துரிச்சு ஏத்துக்காப்புடைய நேரத்தில் அந்த இருபது வயசுக்குள்ளே அவர் ஏன்னா ஒரு ஆலி அவர் ஓதி முடிக்கலன்னு ஓதிட்டு இருக்கிறார் அவர கையா பண்ண சொன்னார் ஹாஜியாருக்கு கூப்பிட்டு போனார் என்னால நடக்கும் தெரியு கூப்பிட்டு போனா ஒரு கம்போன்னு கொடுத்தார் ஹாஜியார் கம்போ குடுத்து ஹதரர் கையில வச்சு கொள்ளுங்க என்ன அடிச்சானும் பரவாயில்ல எனக்கு ஓதித்தாங்க ஹதரர் யாரு பெரிய கோழிசுவரர் கப்பலோடு இன்னும் இருக்கிற அவரோட பேர் மருத்துவ மேல் விஷாணம் அவருடைய ஊரு சொல்லவாரு பெரிய இதுல உள்ளவங்க சொல்லு அவர் சொல்றா சின்ன பிள்ளை அவர் சின்ன வயசா இருக்கு என்னோட சின்ன வயசு இது பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கம்ப கையில கொடுத்து சொல்றா நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல ஆனா எல்லாருக்கும் உள்ள கொண்டாட்ட என்ன அடிச்சாலும் பரவாயில்ல தயவுசு எனக்கு ஓதி கொடுத்துருங்க நீங்க உங்க அசை ஓதுங்க ஓவிய கொடுத்துருங்க என்ன பிறக்கக்கூடியவர்கள் இந்த உணர்வு எனக்கும் வரணும் உங்களுக்கும் வரணும் நம்ம நம்ம அரசு சூறா அல்லாம நாங்க வரல ஆனா நூத்துக்கு தொண்ணூறு சொல்லிட்டு போறோம் இதெல்லாம் செஞ்சுடுத்து நான் என்ன சொல்றோம் நான் தொழுவுற தொழுவுரேன் எனக்கு ஒண்ணுமே நடக்குது இல்லை இன்னொன்னு சோதனை தான் கூடுது எல்லாம் பாதுகாக்கணும் இந்த தொழுவிக்கெல்லாம் இவங்கள விட்டு வச்சுட்டு பிரிச்சு அதனால குறைஞ்சபட்சம் கொஞ்சம் கவனம் எடுக்கும் பருவான ஐந்து காரியங்கள் வாயால் சொல்லணும்னு நல்லா சொல்லித்தான் சொல்லித்தான் ஆகணும் இல்ல எனக்கு வராது அப்படின்னு சொல்லக்கூடாது வராதுங்கிறதை யாரும் சொல்ல முடியாது கட்டாயம் சொல்லித்தான் நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல எவ்வளவு செலவு பண்றோம் ப்ரொனௌன்சேஷன் ஒரு உச்சரிப்பை சீர் ஆக்கிறதுக்கு பருதான தொழுகை அஞ்சு நேரம் சொல்லுறோம் அறுபது வருஷம் சொல்ல போறோம் எழுபது வருஷம் சொல்ல போறோம் அல்லா குனுக்கு போய் நிக்க போறோம் கட்டாயம் தான் கேள்வி இருக்குது அதனால இதுல கொஞ்சம் கவனம் செய்வோம் தயவு யாரும் என்ன செஞ்சிடாதீங்க அப்படி படி எப்படி உங்களுக்கு வசதியும் நீங்க எப்படி ஒரு நேரத்தை புழிச்சு நீங்களே கூப்பிட்டாரு யாரும் யாரை கூப்பிட்டாலும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அதையும் தயாராக இருக்கிறான் ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கொள்ளணும் எல்லா ஜெல்லத்தில் அந்த சொன்ன விஷயத்தை விளங்குறது எனக்கும் கேட்ட விஷயத்த உங்களுக்கு காமல் செய்யணும்னாலும் பாக்க எடுத்து தர்றேன் இது வயதுல மூத்தவங்களுக்கு பெரிய மக்களுக்கு சொல்றது உங்களுடைய சலுகைகள் சின்ன பிள்ளைங்களை கட்டாயம் அதை பழக்கியது இப்போ ஆஷல்ல எனக்கு சொல்றான் பள்ளியில பிள்ளைங்களுக்குன்னா பாட நடக்குது ஓய்வு முடிச்சு அந்த ஸ்கூல் போறவங்க ஓயல் முடிச்சுட்டாங்க ஏல் எடுத்துட்டாங்க ஆஹ் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரையும் உள்ளவங்க சேர்றாங்க ஒரு பதினாறு பேர் பதினைஞ்சு பேர் சேர்ப்பாங்க ஒரு திங்கக்கிழமையே நடக்குது கூட்டு பிள்ளைங்கள கட்டாயம் சொல்லணும் மதர்சாக்கு போகல கட்டாயம் குறைஞ்சபட்ச எழுத்துக்களை திருப்பி அல்ஹந்தாதி ஆகாது இந்த மாதிரி வீட்டுல உள்ள பிள்ளைங்களுக்கு உற்சாக மட்டும் இதுல கலந்து கொள்றது செய்யுங்க நீங்களும் ஏதாவது ஒரு அடிப்படையில கட்டாயம் ஒரு ஆளின் சார் இந்த விஷயங்களை மட்டும்தான் திருப்பி கொள்ள முயற்சி எதுவும் சந்தேகங்கள் தெளிவுதான் தேவைப்பட்டா கேட்டுக்கொள்ள சொன்ன விஷயங்களை எதுவும் தெளிவு என்ன சொல்றோம் பொதுவா எப்படி சொன்னா அல்லாஹு அக்பர் என்ன சொல்லிருக்கோம் அல்லாஹு அக்பர் பகுதியாக சொல்கையை ஆரம்பிக்கல நிறைய பேர் அல்லாஹு அக்பர் என்ன கேக்குறாங்கன்னா இது பருவன்னு சொல்றோம் தக்மீர் சொல்றது முதல் தடவையில சொல்றது மட்டும்தான் பருவா ஒவ்வொரு தடவையும் சொல்றது முதல் தடவையில சொல்றது மட்டும் தான் பருவ அந்த ஒரு தடவை சொல்றதை ஒழுங்கா சொல்லலாம் அதுக்கப்புறம் உள்ளது அதையும் சொல்லத்தான் வேணும் ஒருத்தர் சொல்லாமலே சொல்லுதான் சொல்லுகூடினும் ஆனா ஒரு தடவை சொல்றது கட்டாயமான பரவு சொல்லியாகணும் முதல் தடவை மட்டும் பரவு பின்னுக்கு எங்கேயும் சொல்றதுக்கு கடமை கடைகள் தக்மீர் நான் பெருமாள் சொல்கையில கூட அந்த தக்மீர் சொல்றது இருக்கேன் அது வந்து கூடுதலாக சொல்றது சுண்ண விடுபட்டால் பரவாயில்லை ஒரு தடவை ஒழுங்காகழகணும் அறுபது வருஷம் இப்படி பழகிடுச்சு நாற்பது வருஷம் இப்படி பழகிடுச்சு அம்பது வருஷம் பழகிடுச்சு ஒரு தடவை சொல்லி கொடுத்து நிச்சயமா மாத்தி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் நீங்க நேரம் எடுத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லா ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டான் கட்டாயம் ஆகும் கட்டாயம் ஓதனும் இந்த அளவுக்கு சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி நேரத்துல இடையில வந்து இமாம் முடிக்க போற மாதிரி சேரும் பொழுது இமாம் போற மாதிரி இருக்கு அங்க எதுவுமே ஓதக்கூடாது கட்டணும் அவரோட சேர்ந்து போயிட வேண்டியதான் அப்ப ஒண்ணும் ஓத தேவை எதையுமே ஓதக்கூடாது செஞ்சுலாம் அந்த நேரத்தில் அந்த ஒரு ரகத்துக்கு மட்டும் எங்களுக்கு அடுத்த ரகத்துல அடுத்த ரகத்துல பொறுப்பில் அவர் ஓதுவா நானும் ஓதும் கட்டாயம் ஓவியானோம் ஒரு தொழிலையும் கட்டாயம் ஒரு நாலு ரகத்துல அப்படியே போனால் ஒரு ரகத்தான் பொறுப்படுத்துவார் நாங்கள் ஓவியானோம் ஆனால் கொஞ்சம் கவனம் செலுத்தும் இன்னொரு பக்கம் யோசிக்கணும் நீங்க வீட்டோல் பெண்களுடைய காலத்துகள் என்ன இப்ப அதை போய் ஓதிப்படுத்தல நாங்க நாங்க கட்டாயமா இதை படிப்போம் ஒரு வயதாக்கியம் வைப்போம் இது அழுகும் கட்டாயம் இல்ல கட்டாயம் இல்ல ஓதுனா நன்மை அல்லாஹூ அக்பர் பஜ்ஜு அது ஒரு சுண்ணத்தான ஒரு துவா ஓதுனால் நன்மை ஓதாட்டி பிரச்சனை இல்லை பிள்ளைகளை வந்தால் ஏதோ பரவாயில்ல போயிடும் அது சொந்த அப்படி இல்ல கர்த்தா ஞாபகத்துல வச்சுக்கணும் சூழல்கள் உருவாக்கும் சிந்தனைகள் உருவாக்கும் என்ன செய்யலாங்கிறத யோசிப்போம் பெரியவங்க எடுக்கிறீங்க நீங்க யோசிச்சிங்கன்னா நல்லா நிச்சயமா வழியை தரப்பான் ஒரு இதை உருவாக்கும் எங்க பள்ளியில பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பாடம் நடத்துறோம் படிக்கிறோம் அலஹந்துசூரா நாங்க திருத்திக்கிட்டோம் திருமத்துல சொல்லி பாருங்கசூரா அல்ஹந்துசுரா இல்ல அல்கந்துசூரா நாங்க திருத்திட்டோம் இந்த ஒரு சூழல் உருவாகணும் பயத்துல அந்தந்த வயசு உள்ளவங்க சேரும்ல ஒரு சின்ன ஒரு இதை உருவாக்கும் நம்மளை பார்த்து அடுத்தட்டு மகல்லா முழு நாடும் திருந்தட்டும் அலந்துசூரா ஒழுங்கா போது கல்லாட்டு துவாக்கட்டும் நிச்சயமா கபூலாவும் வேற கேள்விகள் இருந்தா கேட்டுக்கொள்ள நல்ல விஷயம் சந்தோஷமான ஒரு விஷயம் நேரம் எடுப்போம் அது எல்லாரும் இருக்கிறதுல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து சேர்ந்து செஞ்சா இன்னும் வேகமாகணும் அதனாலதான் சொல்லணும் நீங்க நீங்க சேர்ந்து உங்களுக்கு யார் பொறுத்தவங்கிறது நீங்கத்தான் முடிவு பண்ணணும் அந்த மாதிரி சேர்ந்து நீங்க சொன்னீங்கன்னாக்கா இல்ல யாரோடையும் வந்து உங்களுக்கு சேரக்க கொஞ்சம் சங்கடம் இருக்குது தனிப்பட்ட முறையிலேயே சொல்லி தரதுக்கு தயாராக இருக்கணும் தனிப்பட்ட முறையிலேயே நீ தனிய ஒரு ஆள் வந்து யாருக்கும் இல்லாதது எனக்கு மட்டும் தனியா சிலும் எல்லாருமே எனக்கு கூச்சமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லித்தாரக்கு தயாராக இருக்கிறோம் அதனால யாரத்தையும் வேணாம் எதுவும் யோசிக்கணும் எந்த நேரம் சும்மா வார ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்தீங்கன்னு சொன்னாக்க நேரம் இருந்துச்சுன்னா கட்டாயமா உட்காந்து உடனே ஓர்த்தரக்கு எல்லாரும் தாராளமாக யாருக்கும் விஷயம் உச்சரிப்புகள் சரியாக இருக்கு நல்லதான் கட்ட உச்சரிப்புகள் சரியாக இருக்கும் நல்லதான் இணையதளம் செய்ய முடியும்